ஒன்பது அலிரதியாஹோம் அவர்கள் கூறியதாவது நான் அதிகமாக மதி வெளிப்படுபவனாக இருந்தேன் நான் நபி சொல்லாஹும் அலிகுசல்ல அவர்களின் மகனுடைய கணவன் என்பதால் இது பற்றி அவர்களிடம் கேட்டு ஒரு மனிதரை அனுப்பி வைத்தேன் அவர் சென்று கேட்டபோது நீ உனது உறுப்பை கழுவி விட்டு ஒழு செய்து கொள் என நபி சொல்லாஹ் அலிகல் வசல்லம் அவர்கள் கூறினார்கள்